ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலேஸ்வர்தம் விஷயமாக விரிவாகநாம் இந்த மகாலேஸ்வர்த்தத்தை செய்யவேண்டியதான முறையை பார்த்துன்னு வரோம் இந்த மகாலேஸ்வர்தத்தில் விசேஷம் என்னன்னா காரணிகர்கள்னு சொல்லக்கூடியதான நம்மை சுற்றி உள்ள சொந்தங்கள் அனைத்துகள அனைத்து பேரையும் உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் இந்த மகாலய ஸ்ராத்தம் இந்த மகாலய ஸ்ராத்தம்ங்கிறது நித்தியம் நித்யம்னா அவசியம் கட்டாயம் செய்யணும்னு அர்த்தம் காமியம் அப்படின்னா விருப்பம் இருந்தால் செய்யணும் இல்லாட்டா செய்ய வேண்டாம் இந்த மகாலய ஸ்ராத்தங்கிறது நித்தியமாக சொல்லப்பட்டிருக்கு அவசியம் செய்யணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த பாக்கி நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களையும் உத்தேசித்து நாம் இந்த மகாலய சிராதத்தை பண்ணுறோம் ரெண்டு ஸ்ராத்தத்தை ரெண்டு விதமான ஸ்ராத்தங்களை தான் நாம் நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களையும் தனித்தனியாக உத்தேசித்து பண்ணுறோம் ஒன்று மகாலயம் ஸ்ராத்தம் ரெண்டாவது க்ஷேத்திரங்களுக்கு போய் செய்யக்கூடியதான தீர்த்த ஸ்ராத்தம் இவை இரண்டுலேயுமே நாம் இந்த ஏழு கோத்திரக்காரர்களையும் தனித்தனியாக உத்தேசித்து செய்கிறோம் ஏன் நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களையும் சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு ब्रह्मांड यदि विषय में ब्रह्माण विरीवा नमक खाप ब्रमांडपुराण खेते पितरो नाम वर्तंते कचते प्रभो पुत्र्च केमृता तेज कथंश पितास्मृता कथंवा ते समुत्त्पन्ना कस्युत्र किमका ஸ்வர்கேவி பிதரோன்னேது தேவானாமபி தேவதாக நிறைய கேள்விகள் கேட்கிறா பிரம்மாண்ட புராணத்தில் இந்த பித்தருக்கள்ங்கிறது யாரு அவர்கள் எங்கே இருக்கா அவர்கள் இங்கேருந்து கிளம்பி போயாச்சுன்னா இவன்தான் புத்திரன் இவன்தான் பௌத்திரன் என்கிற ஞானங்கள்லாம் அவர்களுக்கு எப்படி இருக்குது இந்த இந்த லோகத்தில் அனுபவித்து முடித்த பிறகு எல்லாம் அனைத்தும் விட்டு போயிடுறது இந்த பந்தம் விட்டு போகிறதுக்காகத்தான் நமக்கு கர்மாக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிற பொழுது அனைத்து விதமான பந்தங்களும் விட்டு போயிடுதுன்னா அப்போது இவன் புத்திரன் இந்த ஜானங்கள் எப்படி இருக்கும் இவன் தன்னுடைய தகப்பனாருக்கு உத்தேசித்து செய்யிற ஸ்ராத்தத்தை அவர்கள் எப்படி இந்த சிராப்தத்தை எடுத்துக்கிறா இப்படி நிறையா கேள்விகள் கேட்கிறா பிரம்மாண்ட புராணத்தில் அதற்கு வியாசாச்சாரியான் விரிவாக பதில் சொல்கிறார் அப்படி சொல்கிற பொழுது நாம் ஒவ்வொருவருடைய பிறப்பிற்கும் நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரங்களும் தான் காரணம் நிறையா பேருடைய உதவியினால தான் நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோம் நாம் வளர்கிறோம் நமக்குன்னு உள்ள சுகதுக்கங்களை அனுபவிக்கிறோம் காலமாற வரையிலும் நிறையா பேர் நமக்கு உதவி செய்கிறார் ஆகையினாலே தான் ஒரு கல்யாணம் நடந்தாலோ எது நடந்தாலும் நாம் அனைத்து பந்துக்களுக்கும் தகவல் தெரிவிக்கிறோம் ஆற்றில் ஒரு கல்யாணம் தீர்மானம் யாருக்கு முதல்ல தகவல் தெரிவிக்கணும் பத்திரிக்கை யாருக்கு முதல்ல அனுப்பணும் அப்படின்னா இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்குத்தான் முதல்ல அனுப்பணும் பத்திரிகையை ஏன்னா இந்த ஏழு கோத்திரக்காரர்களும் தான் நமக்கு கல்யாணம் ஆறுறதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் செய்யக்கூடியதான பித்தர்க்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்த பலமாகத்தான் நமக்கு கல்யாணம் வருது நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தத்தை நம்முடைய பித்தக்கள் வாங்கிட்டு நம் குடும்பத்திற்கு மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் கல்யாணத்தை கொடுக்குறான் கல்யாணம் ஐஸ்வர்யம் சந்ததிகள் இது மூன்றையும் நமக்கு கொடுப்பவர்கள் நம்முடைய பித்திருக்கள் ஆகையினாலே தான் இது மூன்றுமே ஏழு கோத்திரக்காரர்களையும் சேர்ந்ததாக ஆகும் அப்படிங்கிறத நாம் எங்க பார்க்கலாம்னா அப்பற பார்க்கலாம் அப்பற காரியம் ஒரு பெரிய காரியம் ஆயிடுத்துன்னா உடனே முதல்ல இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் நாம் தகவல் தெரிவிக்கிறோம் அவர்கள் அத்தனை பேரும் வந்து விசாரிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் விசாரிக்கிறது விசாரிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா நம் அனைவருக்கும் அனைவருடைய கஷேமத்தையும் உத்தேசித்தும் இவர் பித்திருக்காரியங்கள்லாம் பண்ணிட்டு வந்தார் அவர் குடும்பத்திற்கு பெரியவராக இருந்தார் அவர் போனது நமக்கு பெரிய இழப்பு அவருடைய காரியம் இந்த கர்மாவானது நல்ல முறையில் நடக்கணும் என்னால் முடிஞ்சத நான் இந்த கர்மாவுக்கு தரேன் அப்படின்னு பணம் கொடுக்கணும் ஏன்னா இந்த நாம் நாம் அனுபவிக்கக்கூடியதான பணத்தை நம்முடைய பிதற்கள் கொடுக்குறா நம்முடைய பித்திருக்கள்ன்னா நம் கோத்திரத்தில் உள்ள பித்திருக்கள்னு மாத்திரம் இல்லை இந்த ஏழு கோத்திரக்காரர்களுடைய பித்தக்களும் சேர்ந்து தான் நமக்கு பணம் புத்திரன் கல்யாணம் மனைவி இவர்கள் மூன்று பேரையும் இந்த ஏழு கோத்திரக்கார பித்திருக்களும் சேர்ந்து தான் நமக்கு கொடுக்குற அனுகிரகம் நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு பணம் கொடுத்து சொல்லணும் அதுதான் ஆசிய தண்டுலம்னு ஒன்று உண்டு அங்கே போனால் வாய்க்கரிசின்னு போடுறது அரிசியை நன்னாக கிளைஞ்சி லேசாக அக்னியில் வெது வெதுன்னு சூடு பண்ணி அங்கே வச்சுருப்பா அந்த அரிசியை வாயில் போடுறது அதற்கு புராணம் நமக்கு ஒரு ஸ்லோகத்தையே நமக்கு காண்பிக்கிறது அதாவது உக்தாவா பிதரோஸ்மாகக்கை தனையாஸ்மவஹா புத்திரா பித்திருவாப்பா புத்தத்துவம் பிதரம் புனா அந்யோன்யம் பிதரோஹியே தேவாஸ்த பிதரஸ்டவை இந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் ஆசிய தண்டுலம் போடணும் அப்படின்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் இப்போ பித்ருபாவத்தை அடையப்போருள் பித்ருலோகத்தை அடையப்போருள் எங்கள் அனைவருக்காகவும் நீங்கள் நிறையா செய்திருக்கே நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நிறையா பண்ணியிருக்கேள் அதற்காக நான் இந்த அரிசியை உங்களுக்கு கொடுக்குறேன் ஓர்கால் உங்களுக்கு இந்த பூலோகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததானால் எங்கள் வீட்டிலே புத்திரனாக நீங்கள் பிறக்கணும் நான் உங்களுக்கு தகப்பனாக இருந்து நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அரிசியே போடணும் ஏன் இப்படி போடுறோம்னா அப்படி போட்டால் அவருடைய சாபத்திற்கு நாம் ஆளாக வேண்டி வராது நம்முடைய பித்திருக்கள் தான் நம்முடைய புத்திரர்களாகவோ பௌத்திரர்களாகவோ வந்து பிறக்கிறா அப்படின்னு புராணம் சொல்கிறது அப்படி போடணும் திரும்பவும் இங்கே வந்து பிறக்கலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வாய்க்கரிசி போடுறதுன்னு வழக்கம் அப்படி இந்த ஏழு கோத்திரக்காரர்களும் வரணும் வந்து இந்த ஆசை தண்டுலத்தை போடணும் இப்படிலாம் வழக்கத்தில் நமக்கு வச்சிருக்க அந்த அளவுக்கு நாம் அவர்கள் விஷயத்தில் கடமைப்பட்டிருக்கோம் மேலும் விஷயங்கள் நிறையா சொல்லப்படுறது அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்